தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று ஸ்ரீ தன்வந்திரி சித்தரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் சித்தர் தன்வந்திரி ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதாரம் என வழங்கப்படுகிறார் என்பது புராண வரலாறு நோய் தீர்க்கும் சித்தர் என்றும் வழங்கப்படுகிறார் இந்திய மருத்துவ தந்தை எனப்படுகிறார் பதினேழு சித்தர்களில் ஒருவராவார் முதல் சித்தரான நந்தீசரிடம் இவர் மருத்துவம் தொடர்பான அனைத்தையும் கற்றறிந்தவராவார் இவர் ஐப்பசி மாதம் பூர்ண பூச நட்சத்திரத்தில் பிறந்து எண்ணூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாள்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இவர் வைத்தியஸ்வரன் கோயில் என்ற தளத்தில் ஜீவசமாதி அடைந்தார் எனவும் கூறப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் அமுதத்திற்காக திருப்பார் கடலை கடைந்தபோது அமுத கலசரன் பார் பார்க்கடலிருந்து வெளிவந்தவர் தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கி அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அளித்தவர் என்றும் கூறப்படுகிறது தன்வந்திரி பூமியில் விஷ்ணுகுலத்தில் மானியரால் பிறந்தவர் என போகர் கூறியுள்ளார் இவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றும் கூறுவார்கள் இந்த மண்ணுலகின் நன்மைக்காக முப்பத்தி தலைமுறைகளில் மீண்டும் மீண்டும் மனிதனாக பிறந்து ஆயுர்வாதம் என்ற மருத்துவ அளித்தவர் இவர் சித்தரும் ஆவார் பகவான் என்றும் போற்றப்பட்டு வணங்கப்படுகிறார் மனிதர்களின் நோய்கள் தீர இவர் மந்திரத்தை கூறுவதும் வணங்குவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது கடவுளுக்கே அவர் வைத்தியர் ஆவார் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் தனி சன்னதில் இருந்து இவர் அருள்பாலிக்கிறார் ஆயுர்வேதம் என்பதற்கு நீண்ட வாழ்வுக்கான அறிவுத்துறை என்று பொருள் ஆயுர்வேதம் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு வயிறும் ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு மரப்பட்டையிலும் மருத்துவர் என்று விவரிக்கிறது மிக முக்கியமாக இவருடைய மந்திரத்தை தினமும் கூறி இவரை வேண்டிக் நோய் நொடிகள் வராது வந்தாலும் தீர்ந்துவிடும் அதுதான் தன்வந்திரி சித்தரின் மகிமையாகும் மக்களை நோய் தீர்க்கவே இவர் அவதரித்தவர் என்பதால் நோய் தீர்க்கும் சித்தராக பகவானாக இவரை வணங்க வேண்டும் இவருடைய நினைவு தினமும் வர வேண்டும் வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லும்போது இவருடைய சன்னதியின் முன்பாக சில நிமிடங்கள் இன்று நோயில்லா வாழ்வை அருள் அவரிடம் வேண்டிக் வேண்டும் அந்த ஆலயத்தில் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் ஸ்ரீ தையநாயி அம்மாள் ஸ்ரீ செல்வமுத்து குமாரசாமி ஆகியோர் அருளை பெற வேண்டி மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதியே நம்முடைய நோயை தீர்க்கும் அதாவது அனைவரும் தன்வந்திரி சித்தரை வணங்குங்கள் நோய் இல்லா வாழ்வை பெறுங்கள் நலமுடன் வாழுங்கள் தினமும் காலை அல்லது மாலை ஸ்ரீ தன்வந்திரி சித்தரை நினைத்து ஐந்தினரும் தியானம் செய்யுங்கள் அதன் பலனை உணர்வுகள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள சித்தஸ்ரீ தன்வந்திரி பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள் நோயில்லா வாழ்வைப் பெறுங்கள் நன்றி வணக்கம்